பாலம் செய்தல் துயர் போக்குதல் அல்லாஹ் கூறுகின்றான் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை வழங்குகின்றது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அநாதைக்கும் கைதிக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள் எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது சண்மன்